ம் பிரித்தய தோத்தேத்தைக்காணையாத்தே நமபகவ்மூலமாந்தாசி பர்னேத வேதவி அர்த்த காரணம் உயர்ந்தது காரியம் தாழ்ந்தது அர்த்தம் இந்த இடத்துல அதிகம் வேர்கள் மேலானது இலைகள் கிளைகளோடு இருக்கக்கூடியவை தாழ்ந்தது அஸ்வத்தம் இந்த அரசமரம் அவ்வியம் நீண்ட காலமாக இருக்கிறது என்று பிராகு பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் ணாணி சந்தாம்சி எதனுடைய இலைகள் வேதங்களாக இருக்கின்றனவோ எதனுடையன்னா இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் விஷயத்தை சொன்னாதான் புரியும் இப்போ மரம்ங்கிறது ஒரு உதாரணம் வேர்கள் கண்ணுக்கு காணாமல் உயர்ந்ததாக மேலானதாக இருக்கின்றன அந்த நடுப்பகுதி கிளைகள் அதில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் தெரியக்கூடியதாக இருக்கின்றன இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் இந்த மரத்தை இதுக்கு பேரு சங்கராச்சாரியார் சொல் இந்த வாழ்க்கையவே ஒரு சம்சார விரை எதை காரணமாக கொண்டிருக்கிறது இறைவனை மேலான காரணமாக கொண்டிருக்கிறது இந்த உலக வாழ்க்கை நம் கண்ணுக்கு தெரிகிறது காரணம் கண்ணுக்கு தெரியவில்லை உயர்ந்ததான மேலானதான காரணமாகிய இறைவன் மெய்ப்பொருள் தூய உணர்வு கண்ணுக்கு தெரியவில்லை இந்த படைப்பு கண்ணுக்கு தெரிகிறது ஆகவே ஒரு மரத்த உதாரணமாக சொல்லிவிட்டு இப்ப நாம புரிஞ்சுக்கணும் மேலான இறைவனை கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத இறைவனை மேலான காரணமாக கொண்டிருக்கிறது நம்முடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டுகிற இந்த பிரபஞ்சமானது அஸ்வத்தம்ங்கிறதுக்கு சாதாரண அரசமரன் அர்த்தம் ஆதிசங்கரர் சொல்றார் இன்றைக்கு இருந்து நாளைக்கு இதே மாதிரி இருக்காது மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த மாபெரும் படைப்பு மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த மாபெரும் படைப்பு மெய்ப்பொருளை கண்ணுக்கு தெரியாத மெய்ப்பொருளை காரணமாக கொண்டிருக்கிறது அது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இந்த படைப்பை பாதுகாப்பது எது சாதாரணமாக பார்த்தோம்னா நம்முடைய செயல்களால் நம் வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே சொல்கிறார் வேதங்கள்ங்கிறார் சந்தாம்சி எஸ்ய பருணானி ஏன்னா இந்த நூல்லாம் வைதிக நூற்கள் வேதத்தில் சொன்னபடி நம்ம வாழ்க்கையெல்லாம் தர்மத்தை கிடப்பிடிக்கிறோம் அந்த தர்மத்தினுடைய பலனை அனுபவிக்கிறோம் அதனால தான் இந்த வாழ்க்கை தொடர்ந்து புண்ணியம் பண்ணவும் பாவம் செய்யவும் அதனால் திரும்ப திரும்ப பிறவிகள் வரவும் தொடர்ந்து கொண்டே இருக்கு எப்படி இலைகள் மரத்தை பாதுகாக்கின்றனவோ அப்படி இந்த வேதங்கள் வேதத்தினால் சொல்லப்படுகின்ற கடமைகள் எல்லாம் இந்த நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டிருக்கின்றன வேதத்தில் கர்ம காண்டத்தில் ஸ்ரத்த வச்சிருக்கிற ஒருத்தனை பார்த்து உபதேசம் பண்ணியிருக்கிறது உலகியல் வாழ்க்கையில் மெட்டீரியலிஸ்டிக்காக மனம் போன போக்கில் வாழ்கிறவனை பார்த்து இது சொல்லலை மனம் போன போக்கிலெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனை பார்த்து இந்த உபதேசம் பண்ணலை ஆகவே வேதத்தினுடைய கர்மகாண்டத்தை அனுஷ்டானம் செய்து கொண்டிருக்கிறவனை பார்த்து அதன் மூலம் புலனின்பம் அனுபவிக்க விரும்புகின்றவனை பார்த்து இந்த உபதேசம் பண்ணப்படுகிறது ஆகவே இந்த சுலோகத்தினுடைய பொருள் இதுதான் இதனுடைய விளக்கம் பிறகு வரப்போகிறது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத காரணத்தை மேலானதாக உடையதும் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டுகின்ற இந்த பஞ்சபூதமயமாகிய இந்த படைப்பை ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டிருக்கிற இந்த படைப்பை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்ற அதே சமயம் மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த படைப்பை வேதங்களாகிய இலைகள் பாதுகாத்து கொண்டிருக்கின்றன என்பதை எவன் அறிகிறானோ அவனே வேதத்தின் உட்பொருளை உள்ளவாறு அறிந்தவன் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழ்ந்த பொருள் இதனுடைய கருத்தை இன்னும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி அதை அடுத்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் பார்க்கலாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நன்கு புரிந்து கொள்வதற்கு அனுகிரகம் செய்யட்டும் அனைவருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓம் பேணி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள்முறைகள்